தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உன் கூப்பிடுதலை கத்தர் நிச்சயமாய் கேட்க வேண்டுமானால் நீ பொறுமையாய் காத்திருக்க வேண்டுமாம் நம் சுய விருப்பம் நிறைவேற பிடிவாதத்தோடு கத்தரிடத்தில் காத்திருப்பது ஒருநாள் ஆபத்தில் முடியும் ஆகையால் எப்படி காத்திருக்க வேண்டும் எதற்காக காத்திருக்க வேண்டும் எப்படி ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பரிசுத்த வேதத்திலிருந்தும் தன் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்தும் பதில் தருகிறார் அப்போஸ்தலர் எஸ் ஏசுதாசன் அவர்கள் இச்செய்தி புதியம் சபையிலிருந்து வெளியாகிறது இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அடைய போகிற பாக்கியத்தில் பங்கு பெற உங்களுக்கு இதை அறிவிக்கிறோம் தேவனுக்கு மகி உண்டாவதாக நான் மறுபடியும் அந்த வாரத்தின் முதல் நாள் ஐந்து வருஷத்தினாளிலும் தேவனுடைய திருப்பாதம் கடந்து வந்து மகிமைப்படுத்தும் முடியாத அவருடைய அன்பிலே நாங்கள் இன்னும் நாம் இன்னொரு கூட கலிகூர்ந்து மகிழும் தேவன் உக்கு தந்த நல்ல கருமைக்காக ஆண்டவரை நாம் சுத்தமாக ஹலேயா ஹலேயா நாம் ஏறெடுக்கிற ஆராதனை பலோகத்தின் சாயலுக்கு ஒத்ததாக இருக்கிறது என்று வேதம் சொல்கின்ற பிரகாரம் அப்படியே நாம் அனுபவிக்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி ஹலே லோய்யா ஹலே தேவன் நம்ம எல்லோரையும் அவருடைய கருத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்பதை நானும் வாழ்க்கையில உணர்கிறேன் நேற்று இரவு நான் ஆராதனைக்கு வந்து வந்து அமர்ந்த போது சனிக்கிழமை இரவு ஆராதனை வந்து அமர்ந்தபோது ஒரு பெரிய கரம் வந்து எப்படியே அவ்வளோ அள்ளி அணைக்கிறது போல எனக்கு தெரிந்தது ஆனவருக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனால் எப்படினாலே நம்முடைய தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது நான் மறுபடியும் இன்று காலையில் எனக்கு ஒரு பெரிய சத்தம் உண்டானது அந்த சத்தத்தில் அதனாலேயே சசந்து கொஞ்சம் இப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு சத்தம் வந்தது அது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து மாட்டாது என்ற சத்தான் இன்று காதில கேட்டேன் அலையிலுயா பிரத்யேகமாக ஒரு ஆள் குரல் போல என்னுடைய காதில் விழுந்தது அது ஆண்டவருடைய நாட்களும் காலங்களும் வேலைகளும் நெருங்கி விட்டது அதுபடினால இது மறைந்து இருக்காது அலையிலுயா ஒரு ஒரு வெளிச்சம் உதிக்கிறது சொன்னால் அது யாருக்கு தெரியாமல் மறைத்து வைக்க முடியாது அப்படி போல நான் வந்திருக்கிற காலம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலமாக இருக்கிற ஆண்டவரை நான் சோத்தருகிறேன் அலையிலுயா அருமையான கச்சிடப்பிள்ளைகளே இன்னும் அதாவது இதற்கு முன்னால் பழமையான ஒரு வார்த்தையும் கூட செய்தியை வைத்துவிட்டு தெரியலாம் ஆனால் இந்த செய்தியை இந்த செய்தியை கேட்கக்கூடிய போய் கொண்டிருக்கிறார் அவர்களுக்காக இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று அறிவித்தபடியால் இந்த வார்த்தை மறுபடியும் உங்கள் மத்தியில் அறிவிக்கப்படுகின்றது அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு வேலை குறித்திருக்கிறார் அந்த நேரத்தில் அதற்கு முந்தி பிரயாசப்படும் போது தோல்வியும் சோர்வுகளும் பின்னடைவும் ஏற்படுகிறது அருமையான பிள்ளைகளை இந்த நாட்களில் கத்த வார்த்தை சொல்லுகிறார் கருத்தருக்காக பொறுமையுடன் காத்த நாற்பதான் சங்கிதோம் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை கொடுத்தார் கர்த்திருந்தேன் என்று சொல்லி எழுதுகிறது பொறுமையுடன் காத்திருந்திருப்பில் பொறுமை அழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழலைகள் வரும் அதாவது போகக்கூடாது என்பதற்காக தாவிதராஜா பொறுமையோடு காட்டில் அலைந்தார் மழையிலும் பணியிலும் வெயிலும் இருட்டிலையும் எல்லா சூழலில் பொறுமையோடு காத்திருந்தது கைவிட்டு சொல்லவில்லை காத்திருந்த என்னிட சார்ந்து கூடுதலை கேட்டார் என்று சொல்லுகின்றார் புதுப்பாட்டை தேவன்பால் அனுபவத்தை பெற்ற பக்தர்கள் பாடியிருக்கிறத நாம் காணுகின்றோம் அப்படியே அருமையான தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு இக்கட்டாயிருந்தாலும் சரி எந்த ஒரு நெருக்கடியாயிருந்தாலும் சரி விலகனம் ஆயிருந்தாலும் சரி அதாவது மற்றும் சூழ்நிலைகள் எதிராளிகளால் ஏற்படுகிற சீற்றமாயிருந்தாலும் சரி தேவன் ஒரு வரம்பு வைத்திருக்கிறார் காத்திருக்க வேண்டும் காத்திருந்து நாம் பெற்றுக் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது யோபு எழுதுகிறார் பாருங்க யோபு புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தை ஒரு ஒரு வாசிக்கலாம் மனுஷன் செத்தமின் பிழைப்பானோ மனிதன் செத்தப்பின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போது வரும் எனக்குறிக்கப்பட்ட போரா ஒன்று ஆண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அருமையான கத்துரை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் உண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு ஒரு காலம் உண்டு நிலை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த காத்திருப்பில் தான் அநேகர் தோல்வி அடைந்து போகின்றது அதாவது சொல்லுவார்கள் ஐயா எப்படி ஒரு ஆள் ஊரில் ரொம்ப ஒரு பெரிய ஆள் ரொம்ப பெரிய கடவுளோட பெரிய ஆள் ஒரு பெரிய கோயில் கட்டிடுவேன் சொல்றாரு பெரிய கோயிலை கட்டி தந்துடுவேன் அதாவது இப்படி எல்லாம் செய்திருவே சொல்லி இருக்கிறார் ஆனா சரி என்று சொல்லி அவர் சென்றார் நமக்கு கோயிலும் ரொம்ப நெருக்கடியில் தானே இருக்கிறோம் என்று போய் அவருக்காக இவர் சொல்லி ஆண்டோட நாற்பது நாள் உபவாசம் இருப்பேன் நாற்பது நாளைக்குள்ளாக இவரை கொடமாக்கணும் என்று கடவுளுக்கு ஒரு ஆர்டர் போட்டுவிட்டு இவர் ஜபத்தில் இருந்தார் நாற்பது நாள் முடிகளுக்குள்ளேயே அவர் இறந்து போய்விட்டார் விசுவாசமும் அதோடு போச்சு ஊழியமும் அதோடு போச்சு அருமையான தேவன பிள்ளைகளை எதற்கு காத்திருக்க வேண்டும் எப்படி காத்திருக்க வேண்டும் தேவ சுத்தம் அறியாமல் தேவனால் சபிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நாம் போய் தலை கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டுவிடும் என்று நாம் காணுகின்றோம் அனுமதினால இங்கே யோவு என்ன சொல்லுகிறார் பாருங்க யோவுக்கு அருமையான நண்பர்களெல்லாம் வந்து அவரு அதாவது எவ்வளவுக்கு வார்த்தைகளால் எவ்வளவு கொல்ல அவ்வளவு அவர்கள் செய்தார்கள் யோபு கம்மன் இருந்தார் பொறுமையா இருந்தார் யோகின் பொறுமையை கவனித்து பாருங்கள் என்று நிருபங்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிறது அருமையான கற்ற பிள்ளைகளை யோகனுடைய பொறுமைக்கு நிகரான பொறுமை இல்லவே இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லை பத்து குழந்தைகளை ஒரே நாளிலே பறிகொடுத்தார் இருந்த பெருக ஜீவர்கள் இருந்த வயலில் உள்ள எல்லாம் போன்றது ஒன்றும் இல்லை இருந்த சரீரம் குஷ்தரோகமாகிவிட்டது எவ்வளவு பெரிய பர்சுத்தவான்கள் என்னுடைய வேலை எப்படி வருமென்று காத்துக்கொண்டே இருக்கிறேன் அலேயா அலேலையா பொறுமையோடு காத்திருக்கிறேன் அலே லுயா எல்லாம் போனாலும் இல்லாமல் இருந்து தேவன் என்னோட கூட இருக்கிறான் காத்திருந்தார் கத்தரவரை கைவிட்டு விட்டாரா அவர் இரண்டு மடங்காக வைத்து அவரை கருத்து மேன்மைப்படுத்தினார் என்று கத்திர பிள்ளைகள நான் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்ற இந்த பொருளில் உங்களுக்கு இன்று கத்திருந்த வார்த்தைகளை அனுப்பி தருகிறபடினால நான் சோத்திருக்கிறேன் நம்முடைய மனமே செலவில் நம்மிடத்துல பேசும் சிலர் பார்த்த உடனே தெரியும் போடுவார்கள் ஏற்பட்டு விட்டது என்பது அந்த மாதிரி ஒரு சாத்தா இந்த நேரத்துலதான் வந்து நீ காத்திருந்தாயே நீ கடவுளை நம்பியிருந்தாயே ஆலை ஒழுங்காக சென்றாயே பிரமாணங்களை கை கொண்டாயே உனக்கு இப்படிப்பட்ட சூழலை வரலாமா என்னெல்லாம் சொல்லி மனச்சோர்வடைய செய்வார் மனச்சோர்வு அடைய செய்யும் போது அவருக்குள்ள சோர்வை சொத்தர் மாம்சத்தர் வழியாக வருகிறார் ஆனால் அவர் தன்னுடைய ஆத்மாவோடு பேசுகிறதே இங்கே திடமனதாயிரு கர்த்தருக்கே காத்திருந்து என் மனமே இறக்குள் இருக்கிற மனமே இறக்குள் இருக்கிற ஆத்மாவே இறக்குள் இருக்கிற உள்ளான மனிதனே கர்த்தருக்காக திடமனதோடு காத்திருக்கு தெரியும்னதை விட்டுவிடாது இலக்குள்ளே சோர்வை உண்டாக்காது என்று அவர் தன்னுடனே பேசிக் கொள்கிறார் இப்படிப்பட்ட பக்தர்களுடைய எழுத்து தான் நான் இப்படி படிக்கின்றோம் வேறு கச்சருக்காக பொறுமையோடு காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார் கூப்பிடுதல் அருமையான சத்தத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற சோர்வுகளை கருத்தர் வாழ்க்கையில் பதில் உடைக்காமல் இருக்கிறத கண்டு ஆண்டவர் இந்த வார்த்தை இன்று உங்களுக்கு அனுப்புகின்றார் கர்த்தருக்காக பொறுமையோடு சில பஸ் காத்திருப்பாங்க சில கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷம் லேட்டா வரும் அதுவரைக்கும் பொறுமையோடு காத்திருப்பார்கள் கொஞ்ச தூரம் காத்திருக்க முடியவில்லை பொறுமை இழந்து அதாவது டிரைவரையும் ஏச்சு ஏசி கொண்டு அதாவது போகிற பழக்கம் இன்று மக்கள் மத்தியில் இருக்கிறதை நாம் காணுகின்றோம் அருமையாவது அருமையான கத்துட பிள்ளைகளே கத்திற்காக நாம் என்ன செய்ய பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் நமக்குள்ள நமக்குள்ளேயே உள்போராட்டத்தை சற்று கொண்டு வருவார் ஒன்றையும் காணவில்லை அதாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை ஒரு விடுதலையும் இல்லை என்று இப்படி எல்லாம் சொல்லுவார் நம்மிடத்தில் திட்டமான வேண்டுதலே கேட்பார் உன்பக்கமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டு சவிடுப்படினாலு கத்தருக்காக ஒருவரும் பற்றி நிறுவத்தில் எழுதுகிறார் பாருங்க புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோரா வாக்கியத்தை நமக்குள் இருக்கிறேக பொறுமை உள்ளவர்களை பார்த்து பாக்கி என்று சொல்லுகிறோமே இறக்கமுள்ளார் என்று வேதம் எழுதியிருக்கிறது பொறுமையை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார்ோ கவனித்து பாருக்கு நிகரான அருமைத்தவன் மோச கூட ஜனங்களுடைய மீறுதலை கண்டி அவர் வாங்கி கொண்டு வந்த பத்து கற்பனைகளையும் மலையில் அடித்து உடைத்து தெரிஞ்சு விட்டார் தேவன் மேலே வயலாக நாற்பது நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் குடியாமல் தூங்காமல் அவர் காத்திருந்து பெற்றுக் கொண்டு வந்த கற்பனை அந்த கற்பனை பெற்று வருகிறதற்குள்ளாக இவர்கள் கண்டுக்குட்டியை வைத்து இவர்கள் உக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதை கண்டவுடனே அவர் என்ன செய்தார் ஆத்திரத்தில் உடைத்து எரிந்து விட்டார் என்று நாம் காணுகின்றோம் முதலாவது கற்பலையை கடவுளே செய்தார் கற்பலையில் அவரே எழுதினார் இப்பொழுது இரண்டாவது மோசகிட்ட கட்டளை என்றால் கற்பொலை நீர் செய்து கொண்டு வா நான் இதில் எழுதி தருவேன் என்று சொன்னார் நன்றாக நீங்கள் படிக்க தெரியும் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அருமையான தேவன பிள்ளைகளை போர்மையடைந்து உடைத்து போட்டுவிட்டாயே அந்த கல்லை நீர்தான் என்பது பலகை செய்யணும் செய்து கொண்டுவார் நான் எழுதி தருகிறேன் என்று ஆண்டு ஒரு எழுதினார் செய்தது இருக்கும் என்பதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் யாக்கோபுடைய நிறுவத்தில் சபையாருக்கு இப்படி எழுதுகின்றார் யோபியின் பொறுமையை கவனித்து பாருங்கள் அருமையான சகோதரம் உண்டு நல்ல சகோதரன் ஆனால் வீட்டில ஒரு தயாரார் மனைவிக்கும் பிரசன தயாரார் வந்துவிட்டால் முதலாவது அவர் செய்கிறது என்ன என்றால் கம்பெடுத்து கிடைக்கிற பானை சட்டியெல்லாம் அடித்து உடைத்து போட்டு விடாது அந்த வேகத்துல அந்த போற மண்பானைகள் தானே அந்தபடினால அதாவது கம்பை எடுத்து வீட்டு அடைக்கிற அத்தனை பானைச்சட்டியை உடைத்து விடுவார் மத்திய நாலு பசி எடுக்க ஆரம்பிக்கும் அப்பதான் புத்தி தெளிவு வரும் அறியாமையினால் மூடத்தனமாய் செய்து விட்டோமே என்று எண்ணி அப்புறம் பானசெட்டி வாங்கிட்டு வந்து படைப்படி சமையல் பண்ணி சாப்பிடுகிற ஒரு சகோதரன் உண்டு ஆனால் அப்படினால அருமையான தேவையோ அப்படியே அதாவது பொறுமை பொறுமைக்கு எழுகை என்று சிலர் பொறுமைக்கு எழுகை இல்லை ஆண்டவராக தேவன் மரணமரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் யோகின் பொறுமையை கவனித்து பாருங்கள் ஆகிதே அவன் அடிக்கொண்டு போகிற ஆட்டை போல வாய் தரவாமல் மௌனமாயிருந்தார் என்று சொல்லி இருக்கின்றது அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அதாவது அத்தனை பேர் எரிந்து சாமலாய் போய்விடுவான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் எல்லாமே மாற்றமாகிவிடு மரணம் வந்திருக்காது பூமியில மனிதர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது என்று ஆண்டவருக்கு தெரியும் ஆன அவர் என்ன பண்ணினார் என்றால் அதாவது ஆண்டவராகிய தேவர் மௌனம் சாதித்தார் ஒன்றும் பேச தெரியாதவர் போல செய்யு தகுதியற்றவர்களை போல வாரத்திற்கு நடுவாக என்பது ஆண்டோராகி கல்வாரிலே தோங்கினார் அருமையான வாழ்க்கையில சூழலைகள் கவலைகள் பாரங்கள் மனசுல இருக்கின்றது இவைகளை கத்திர செய்ய வல்லவராக இருக்கிறார் அதாவது இப்படி காத்திருந்த ஒருவரும் கைவிடப்பட்டது என்று நாம் காணுகிறோம் இந்த யோபு காத்திருந்தார் கத்துரை அதே மாதிரி அநேக பர்சுத்தவான்கள் காத்திருந்தார் அவர்கள் இருபத்தி ஐந்து வருஷம் காத்திருந்த ஒரு மனிதன் முப்பத்தி எட்டு வருஷமாய் ஒரு அற்புதம் நடக்கிற அருகாமே அன்பையான கச்சினை பிள்ளைகள அன்னவர் ஆகிய தேவர் சீடர்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார் பிதாருடைய வாக்கு தத்துவத்தின்படி பர்சுத்தாவியே நான் உங்களுக்கு அனுப்புவேன் நீங்கள் உலகத்திற்கு வரும் பல நாள் வரைக்கும் எருசிலியம் நேரத்தில் காத்துங்க இருங்க என்று சொல்லிருந்தான் ஆனால் நாள் கிழவு வேலைகள் ஒன்று அறிவிக்கவில்லை அவர்களுக்கு நாலு ஐந்து நாள் ஆறு நாள் ஒன்பது நாள் ஆகும்போது கூட சோர்வு ஏற்பட்டு எளிமையை போய்விடுமா என்று எண்ணம் உண்டாக என்ன உண்டாகவில்லை ஆண்டு ஒரு வாக்குறுதி எனக்கு அருள்வா என்று பத்து நாள் வரைக்கும் காத்திருந்து பத்தாவது நாள் அது பொர்கள் என்று வாசிக்கிறோம் அருமையான கத்திர பிள்ளைகளை இந்த நாளில கத்திர வார்த்தை என்ன சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை அவசியம் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த வாயினாலும் உண்டாகிற அழிவுகளும் தீமைகளுக்கும் அளவே இல்லை எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறார்கள் அதனால அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தெரியும் அருமையான அறிவித்துக் கொள்கிறேன் நமக்கு பொறுமை ரொம்ப தேவை கணவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நாலு வார்த்தை சொல்லி திறமையை காட்டுகிறோமா அல்லது மனைவி ஒரு அடிமையை போல எண்ணி பேச விடாமல் அடிமைத்தனத்துள்ள வைத்திருக்கின்றோமா நாம் எந்த சூழல இருக்கிறோம் என்கிற அறிவுமுடியாகத்தான் இந்த வார்த்தை நமக்கு தரப்படுகின்றது என்ன நடக்கிறது என்பது எனக்கு கொஞ்சம் தெரிகிறது அன்பால் தெரிகிறது என்றால் யாரும் கேள்விப்படவில்லை சொல்லவில்லை எனக்கு தெரிகிறது ஆவியிலே அப்படினாலும் இதை அருமையான தேவையான பிள்ளைகளை மிக்க நிலைக்க எப்பொழுது வேண்டும் எனக்கு அப்படி என்று அதாவது பேசும்போது அதுல தான் கூட செய்யலுக்கு மயுமே இப்படி இருக்கிறது தட்டுப்பாடு ஆகிவிட்டது என்று சொல்லும் தாய் சொன்னால் கேட்பார்கள் என்று தாயிடத்தில் சொல்லியிருக்கலாம் அவர் தாய் கேட்கவில்லை அந்த இடத்துல பியாவின் வேலை என்று வரவில்லை ஹலேலோயா விழாவின் வேலைக்காக நமது ஆண்டவரும் காத்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம் அது அருமையான கத்தளை பிள்ளைகளே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில பொறுமை என்பது உண்டா என்கிறதை நாம் கவனிக்க இந்த வார்த்தைகள் இன்று நமக்கு தரப்படுகின்றது ஹலேலோயா இன்று நமக்கு தரப்படுகிற வார்த்தைகளை நாம் மனதில கொண்டு கத்தரிக்காக காத்திருப்போம் ஹலேலோயா எந்த விஷயத்திலும் கத்தரிக்காக காத்திருக்கும் ஒன்பது பாஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாய்கள் இருப்பார்கள் பணிந்து க்குவார்கள் சுவாசி அல்ல ஆலயத்துக்கு இடையிடையே வருவார்கள் அவர்களுக்கு இயேசு மேல சரியான ஒரு நம்பிக்கை உண்டு முழுவதும் இந்து அப்படி இருக்கிறார்கள் இயேசு அறியாதவர்கள் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது இவளுக்கு அதாவது டிரான்ஸ்பர் ஒரு நல்ல இடம் உண்டு அதாவது அந்த இடம் நல்ல நல்ல ஒரு போஸ்ட்டுங் நல்ல இடம் அது அந்த இடத்துக்காக எவ்வளவு லட்ச லட்சமாக கொடுத்த அந்த இடத்தை படிப்பதற்கு ஒரு ஒரு பிரயாசப்படுவார் ஏன்னா அப்படி பெரிய பெரிய மந்திரிகள் மின்சாரம் பிடித்து அதுக்கான ஏற்பாடு பண்ணிவிட்டு இருந்தார் இந்த சகோதரி என்ன பண்ணது என்றால் கணவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு அப்போ கேட்டிருக்கிறாங்க நீ ஒன்றும் பிரயாசப்படலையா அந்த இடத்துக்கு போஸ்ட்டு எனக்கு விருப்பம் உண்டு ஆனால் நான் அவரிடத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அங்கேருந்து எனக்கு பதில் வரும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் கணவனை பார்க்க பார்த்து விட்டு அந்த டைமுக்கு வந்தார்கள் ரிசல்ட் வந்தது எந்த பிரயாசமும் விடாத தேவனை நம்பி தேவனுக்காய் காத்திருந்த அவ அந்த போஸ்டை அலாட் பண்ணிவிட்டார்கள் அப்போ அதில் கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் இது எப்படி கிடையாது பெரியவரை பிடித்திருக்கிறார் உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் உண்டாக்கிய ஒருவர் இருக்கிறார் அவரை நான் பிடித்து அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னதாக கேள்விப்படும் சொன்னார்கள் அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டோம் தேவனுக்கு மகிமே அடிப்படையால் அருமை அரசு பிள்ளைகளே அது கச்சருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் அறியாது ஒன்று தெரியாத நாம் ஞானிகளின் அவர்கள் எண்ணுகிறவர்கள் அப்படி எண்ணலாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை எலுவையா போக மாட்டார்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான கத்திர பிள்ளைகளே நான் கர்த்தருக்காக காத்திருப்போம் எல்லா கத்த வேலைக்காக நாம் காத்திருப்போம் காத்திருக்கும் எந்த ஒரு காரியமா எடுத்துக்கொண்டாலும் சரி தேவன் சுத்தம் கொண்டு நமக்கு அந்த வழியை திறக்கிறது வரைக்கும் நாம் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நம்பி காத்துக்கொண்டிருந்தால் நிச்சயமா அந்த காரியத்தில் நான் வெற்றியே தேவருக்கு சுத்தமா என காரியமா இருந்து அதற்கு நம்ம காத்திருப்போம் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கும் அதற்கு காத்திருப்பாங்க அன்றவரே அது எனக்கு வேணும் என்று பிடிவாதம் பிடிப்பாங்க அதை நான் சொல்லல கத்துடைய பிள்ளைகள் தெய்வீக காரியங்களுக்காக கத்துடைய சுத்தத்தின்படி காத்திருக்கின்றார்களோ அவர்கள் வைக்கப்பட மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டு கர்த்துக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் அடைந்து கழுகுகளை போல செட்டுகளை எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் கர்த்தருக்கு புது புதுபலம் அடைவார்கள் அவர்கள் கழுகளை போல சட்டங்கள் எடுத்து எழும்புவார்கள் ஓடினால் எழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் தேவனுக்கு மைமை உண்டாவதாக கர்த்தரிக்கிறவர்கள் அருமையாறு தேவையான பிள்ளைகளே கத்தரிக்கையாக காத்திருக்கு இப்போ நடக்கிற பங்க நடத்துவதற்கு நடக்கிறதுக்காக தேவ சமுதலை பல லட்சியங்கள் நமக்கு அந்த பங்ஷனுக்கு தேவை பரவாயில்லை கர்த்தருக்காக நாம் வாங்கி கர்த்தருக்காக செலவு பண்ண வேண்டும் உலகத்தில் நமக்கு ஒன்றும் இல்லை நான் எதை எதை பெற்றாலும் இல்லை இங்கேதான் கர்த்தருக்காக நாம் எதை செய்கிறோமோ அதனுடைய பலன் பலகத்தில் உண்டு அப்படி என்று நான் இருந்தேன் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தேன் என்னுடையவர்களெல்லாம் கேட்டார்கள் பல பெரிய செலவு இருக்கிறதே அப்படி செய்வோமா இப்படி செய்வோமா என்லாம் நான் சொன்ன ஒன்று வேண்டாம் கர்த்தர் நமது கையைப்படுத்துவார் சிந்திக்கும் போது ஆண்டவருக்கு எத்தனை நாள் இருந்தாலும் நின்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட தேவன்மை கைவிடாது தேவையலூயா தேவருக்கு மைமை உண்டாவதாக நான் ரூமில் இருக்கிறேன் ரூமில் தேடி தேடி பல பாகங்கள் பல பல ஆட்கள் தேடி வந்து இந்த பங்கருக்கு எவ்வளவு செலவோ அவ்வளவு என்னுடைய கையில கொடுத்திருக்கிறார்கள் தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக யாரிடத்தில் நாம் கேட்கிறது கேட்டு பழகிறது இல்லை இதுவரைக்கும் நான் அந்த காலத்துல தேங்காய் சரண்டையெல்லாம் மசாலா கஞ்சி காய்ச்சி குடிக்கிற காலத்திலேயும் யாருக்கும் தெரியாது வெளியே போகும்போது நாம் டிப்டப்பாக தான் வெளியே போவோம் பார்க்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படித்தான் நாம் இருந்தோம் எங்களுக்கு எரிப்பதற்கு காக்காய் விரைவு தாங்க சிரட்டை துணிதவிக்க சோப்பு கொண்டு கொடுத்திருக்கிறது சாப்பிடுறதுக்கு ஒரு நாள் கால உணவுக்காக எங்கிருந்தோ ஏதோ ஒரு கூடையெல்லாம் எடுத்துக்கொண்டு போகும்போது வடை கொண்டு வந்து வைத்து போனது இதெல்லாம் எங்களுக்கு அனுபவங்கள் உண்டுசி போக வேண்டும் என்று சொன்னார் மொரிசஸ் எங்களுக்கு புறப்படும் போது திருநெல்வேலி வரைக்கும் போறதுக்கு கருத்து நடத்தினார் பாம்பிருந்த காத்தரமாகடித்துிட்டு உதவினர் நான் கர்த்தர் எனக்குறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இதுவரைக்கும் கர்த்தர் ஒரு காரியத்திலும் வெட்கப்பட்டு போக விடவில்லை இரண்டாவதாக நான் பார்க்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் விலகிடப்பட்டு போக மாட்டார்கள் புதுமல அடைந்து களிகளை போல அடித்து எழும்புவார்கள் நடந்தாலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்னை உயிரோடு இருக்கும் போது உனக்கு என்ன குறை உண்டு சொல் மகன் மனமே என்று பக்தன் பாடுகிறார் உனக்கு என்ன குறை உண்டு மனமே நீ சொல் மீட்பார் உயிரோடு இருக்கிறார் ஆமே ஆமே அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள் ஓடினாலும் இடைக்க மாட்டார்கள் நடந்து சோர்ந்து உட்கார மாட்டார்கள் அருமையான கத்திர பிள்ளைகளே நான் கர்த்தருக்காக காத்திருப்போம் காத்திருக்கும் போது நமக்கு சோர் சத்துரு மனச்சோர்வு வெளியே தெரியாது ஆனால் நாட்கள் கடற கடற கடற கொஞ்சம் மனச்சோர்வு உண்டாக கிடைக்கும் போது எப்படி இருக்குமா ஜீவ ஊற்று போல இருக்கும் என்று நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்துல மனச்சோர்வுண்ட பெற்று எப்படி இருக்கிறோம் ஜீவ விருட்சம் போலயா மாதங்களில் மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் இருக்கிற பயிர்கள் மரங்கள் சடிகளை பார்க்கிறோம் திருப்பிய மழை பெய்யும் போது அது முன்னால் மாறிவிடும் குடித்து அதே போல அதாவது கத்திரி காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை தோல்வி அடைந்தது போல அதாவது நெருக்கப்படுகிறது கைவிடப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை தெரியலாம் வரம்பியார்கள் இந்த காரியம் எப்படி ஆகும் இது எப்படி நிவர்த்தி ஆகும் என்று நாம் எண்ணத்தக்கதாக இருக்கலாம் எண்ணத்தக்கதாக இருக்கலாம் ஆனால் அந்த சம்பவிக்கும் போது எப்படி இருக்குவா எல்லா நவுங்களும் சொல்லுவோம் அவர்களை கைவிடவில்லை காத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு கர்த்தர் அதாவது பழைய மிளகினங்கள் எல்லாம் மாற்றி புதிய மலரை தேவன் வல்லவராக இருக்கிறார் அலையலோயா நீண்ட நாள் காத்திருக்கிறது மனதை சோர்வடைய செய்யும் ஆனால் அது கிடைக்கும் போது ஜீட்சம் போல சளிப்படைந்த பிள்ளைகள் காத்திருங்கள் காத்திருக்கிற நம்மை அப்படியே விட்டுவிட மாட்டார் கைவிட மாட்டார் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் கருத்தருக்கு காத்திரு சின்னமானதாய் கருத்தருக்கு காத்திருந்து நம்முடைய மனதோடு நாம் பேசுவோம் நம்முடைய மனது சோர்வடை செய்யும் போது நம்மை சோர்ந்து போக செய்யும் போது திட்டமனதாய் காத்திரு மனித நேரில் கத்திரை நம்பியிருக்கிறோம் அவர்கள் பற்றி போது விரத்தை போல அதாவது வறட்சிகள் மாறி ஒரு சிலம நிலையை கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது நமது ஆண்டவராகிய தேவன் உயிரோடு இருக்கிறார் கர்த்தளை என்ன வைத்திருக்கிறார் என்று முழு கெளித்தரவில்லை அதெல்லாம் மறைவாக இருக்கின்றது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கிறது மற்றபடியெல்லாம் மறைவா இருக்கிறது கர்த்தர்களுக்கு அவர் உண்டு பண்ணவும் இல்லை அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை ஒருவர் காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை கத்தாவே தேவனே உமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களே கேட்டதும் இல்லை உணர்ந்ததும் அவைகளை கண்டதும் தொடர்ந்து கொள்ளும் போது பெரிய ஜாதி உலகத்திலே பெரிய ஜாதியும் உலகத்தில் பெரியவர்களும் கத்திர பிள்ளைகளும் என்று நாம் காணுகின்றோம் ஏன்னா தாப்பிடு கடவுள பிள்ளைகள் அல்லவா ஆஹ் கடவுள பிள்ளைகளை விட இங்கு யார் உயர்ந்தவர்கள் உலகத்திலே இந்த அறிவோடு நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதையில தேவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போகிறது இல்லை காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டு காரியத்தை அவரே வேறொரு அறியவில்லை அதை யாரும் கேள்விப்படவும் இல்லை அதை பார்க்கவும் உணர்ந்து கொள்ளவும் இல்லை என்று கற்றிட வார்த்தை சொல்கின்றது அருமையான கட்டிட பிள்ளைகளே காத்திருங்கள் இது என்ன முடியுமோ என்று எண்ண வேண்டாம் நாட்கள் கடந்து விட்டதே போய்கொண்டே இருக்கிறதா என்று எண்ண வேண்டாம் கர்த்தர் நமக்கு செய்வார் ஹலே லோய்யா சமத்துவம் இதுவரைக்கும் காத்திருந்தாங்க அவங்க காத்திருந்ததெல்லாம் தேவசுத்தம் செய்வதே அவருடைய நோக்கமாக இருந்தது ஆனால் அவர் அந்தியகால வரைக்கும் குழந்தைகள் இல்லாமல் காத்தேதான் இருந்தார் இல்லையிலா திருப்பி அவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை ஆனால் கத்தரிட்ட சகல கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் ஒழுங்காக கை கொண்டு நம்முடைய ஆச்சாரிய பணியை நிறைவேற்றி கொண்டே இருந்தார் திடீரென்று தேவதூதன் வந்தார் வந்து உன்னை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று ஒரு பெரிய பாத்திரமாக யோர் சாரகன் அவருடைய கையில கொடுத்து விட்டார் என்ன நாம் காணுகிறோம் அல்லா காத்திருந்து பெறுகிறவைகள் விலை மதிப்புக்குரியதாக அது பெரிதாக இருக்கும் அது கனத்துக்குரியதாக இருக்கும் அருமையான காத்திராமல் தான் தவறிப்போறார்கள் பின்னர் அவர்கள் எவ்வளவுதான் முறையிட்டாலும் அழுதாலும் அந்த காரிய நிவர்த்தி இல்லை என்று நாம் காணுகின்றோம் அல்லையிலோயா கண்ணாடி பாத்திர கிழந்து உடைந்து போய்விட்டாலும் அப்புறம் அதை ஒட்டாக்க முடியாது அது போனது போனதுதான் என்று நாம் காணுகிறோம் அது பொறுமை பொறுமை நமக்கு வேண்டியது என்று சொல்லி வேதம் சொல்கின்றது அதான் யாக்கோ வங்கியை சுட்டி காட்டினார் யோகியின் பொறுமையை நல்லா கவனித்து பாருங்க என்று அவர் சொல்ல கவனித்து பாருங்க யோகின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்றும் சொல்கின்ற அருமையான கற்றுப்பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலேயோ ஆவிக்குறி வாழ்க்கையிலேயோ சபையினுடைய ஐக்கியத்திலேயோ நான் பொறுமை அழந்து எதுவும் செய்துவிட வேண்டாம் இருக்கும்போது ஒரு அருமையான சகோதரர் கையில் வேதாகமத்தை எடுத்து கொண்டுதான் கோயிலுக்கு ஒரு வாலிவு பையன் அவ்வளவு ஆராதனை ஆரம்பிக்கும் மேலே வந்துவிடுவார் முடிந்த பிறகுதான் அவர் போவார் எனக்கு அவர் மேல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்போ காசு வசதியெல்லாம் ஒன்று இல்லை இல்லவா அதனால் காணிக்கப்பட்ட விட பைசா ஆராதனை முடிந்த பிறகு அதை எடுத்து எண்ணி பார்த்து அதில் கொஞ்சம் பைசா இருக்கும் அதை கொண்டு போய் தான் அப்புறம் ராத்திரி உப்புமா கருப்பட்டி எல்லாம் வாங்கிட்டு சில தங்குவார்கள் அவர்களுக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிடுறது வணக்கம் அப்போ இப்படி இருக்கும்போது அந்த ராத்திரியில் நான் கடை அடைத்து விடும் ஈவினிங் ஆராதனை வெளியூரில் அதனால் லேட்டாக லேட்டாகிவிட்டு கடை அடைத்து விடும் என்று எண்ணி வேகமாய் போகிறேன் இந்த சகோதரன் போனவர் கையில் ஒரு கிலோ பைபிள் ஒரு கிலோ சிகரெட் வாங்கித்திருக்கிறார் போகும்போதே பார்த்தேன் வருகிறது வேறு பக்கமாக போய்விட்டேன் பார்த்தோம் என்று தெரிந்தால் அடுத்த வாரம் கோயிலுக்கு வரமாட்டேன் ஆரம்ப செய்தி அனைபடியாத இவர் கடவுளை விட்டு வெக்கப்பட்டு நமது முகத்தில் முடிக்க அப்புறம் அவர் யோசிப்பார் ஏன் எழுதி அடுத்த வாரம் அவர் ஆராதனைக்கு வந்தார் அவரை வந்து என்ன என்ன நினைத்தார்கள் பார்த்தாரா பார்க்கலையா இப்படி போனார் என்ன என்று சொல்லி என்னுடைய முகத்தை அவர் பார்க்குறார் பேச்சிலையும் ஏதோ வித்தியாசங்கள் போன வாரத்தோடு அந்த வாரம் வித்தியாசமாக இருக்கிறதா என்று கவனிக்கிறது எனக்கு ஆவியில் தெரிகிறது அதோட எப்போது பேசணும் எப்போது போல சிரித்து கை கொடுத்து அனுப்பினேன் ஒரு ஆறு மாதம் கழித்து நாங்கள் கொஞ்சம் வேறு உட்காந்து கடவுளை போய் பேசிக்கொண்டிருப்போம் ஆராதனை முடிந்த பிறகு அப்போ இவரும் இருந்தார் அப்போ பல காரியம் ஆத்தமாதாயம் செய்வதென்றால் எப்படி என்று அதில் இருந்த கொஞ்சம் மூத்த விசுவாசிகளுக்கு பேசிக்கொண்டிருந்தான் ஆத்தமாதாயம் பண்ணுவது எப்படி அது எவ்வளோ சகிப்பின் தன்மை வேண்டும் பொறுமை வேண்டும் அதாவது அவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் ஏற்று பேசினாலும் அதை நாம் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் வேண்டும் என்று அவர்கள் இருக்கிற அவர்கள் எத்தனையோ காரியங்களை விட்டிருப்பார்கள் ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும் இதை சுட்டி காட்டி இப்படி இருக்கிறவர்கள் அதற்கு ஒரு வேலை உண்டு அந்த காலத்து அதுவரை நம்ம காத்திருக்க வேண்டும் ஆத்தமாக காப்பாற்ற வேண்டும் என்றால் அது வரைக்கும் நம்ம தெரியாத போல தேவையான சொல்லுகிறது என்று தாசனம் இல்லாமல் குருடன் யார் தாசனம் இல்லாமல் அந்தகாரன் யார் என்று கேட்டிருக்கிறார் அதாவது போகும்போது நல்ல வேலை பார்க்காம போயிட்டார் அவர் பார்த்துட்டு போவார் அவர் பார்க்காத ஒரு போவார் அதாவது காதல விடும் கேட்டது மாறி நடக்க மாட்டார் அப்போ பார்க்கும் இல்ல என்று எண்ணி கொண்டே நம்ம அணுகுவாரு அப்புறம் காலம் வரும்போது சொல்லிக் கொடுக்கலாம் அலையலா அலையலா அலையலா அப்படி இருக்கின்ற நேரத்தில் அந்த பேசிக்கொண்டே அவர் ஆத்மா பேசணும் இல்ல அப்ப அவரே வாய்தனு சொல்ல ஆரம்பித்தார் நான் ஒரு நாள் நான் என்னுடைய அறியாமையினால் எப்படியோ ஒரு சாத்தானுடைய தூண்டுதலால் சீரட்டு பைபிளை கையில் வைத்து சீரட்டு குடித்தேன் இப்படி ஐயா நல்லா வந்தார் வந்து நல்ல வேலை என்னை பார்க்காம போயிட்டார் பார்த்துருந்தால் நான் திரும்பி இங்கே வருவதற்கு ரொம்ப யோசனையாக இருக்கும் எப்படி அவன் முகத்தில் போய் முடிக்கிறது என்று எனக்கு கஷ்டமாயிருக்குமே என்று நான் நினைத்தேன் அவர் நல்ல நேரம் பார்க்காம இப்போ நாம் சொல்லலாம் இப்போ சொல்லலாம் அதோடு அன்றோடு அதை விட்டுட்டானே சொல்லிட்டாரு அதோடு என்ன மனசாட்சி வாதித்து அதை நான் போச்சு போயிட்டு உதறிவிட்டேன் இப்போ நான் சொல்ல போறோம் ஹலையலையா பார்த்தேன் பிரதர் உங்களை பார்த்தேன் அதுதான சொல்றேன் ஆத்வாதாயம் பண்ணுறேன் எப்படி அன்னைக்கு பார்த்தது போல அல்ல கிட்ட வந்து பிரதர் பைபிளும் கையில் வைத்துக்கிட்டா பீடுபிடிக்கிறேன் என்று சொல்லியிருந்தமானால் மறுவாரம் ஒரு ஆராதனைக்கு வரமாட்டார் இந்த ஆத்மா சாத்தான் பிடிக்க ரெடியா இருக்கிறான் அல்லவா எப்ப விடுவானு போயிடலான் இருக்கிறான் விடவே மாட்டோம் எந்த குறை இருந்தாலும் தயப்படுத்தவராக இருக்கிறார் ஆனப்படினாலே விட மாட்டோம் அதாவது அவர் சொன்னார் நீ பார்த்தீர்களா பார்க்கல என்று நினைத்தேன் என்பதில் ஒன்றும் அதை விட்டாயி விட்டது பழைய விசுவாசியை பாயிட்டீங்க இருக்கிறார் இப்பொழுதும் தேவனுக்கு மயிம் அருகான தேவனுடைய பிள்ளைகளே பொறுமை பொறுமை குற்றம் பொறுமை காத்துல பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது பிற பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கிறது அருமையான கற்ற பொறுமை இழந்தவர்கள் பூமியை இழந்து விடுவார்கள் என்று பழமொழி சொல்வார்கள் யார் அப்படினால பொறுமையை நாம் இழந்து விட கூடாது நமக்கு நடக்கிறது அதாவது பேசுகிறதுக்கு துடியா துடிக்கணும் அதாவது சொல்லிடு சொல்லிடு சொல்லிடு அது அவங்க சொல்றது தப்பல்லவா நீ உடனே எழுத்து பேசு இல்லை நாக்கு என்னமே உள்ள எழுத்து வச்சுக்கிறோம் தேவருக்கு மகிமை உண்டாவது பேச விடக்கூடாது பொறுமை பொறுமையோடு நாம் அதை சகித்துக்கொள்வோம் என்றால் காலை வரும்போது அது நமக்கு ஜீவ கிரீடத்தைப் போல் ஊற்றைப் போல் இருக்கும் ஆத்மாதை பண்ணுகிறது இப்படித்தான் அதை இன்னொரு ரெண்டு பேர் பேசுகிறது அப்படி அதுக்கு ஒரு நிறைய முகத்தை அவளை ஒரு முகத்தவன் திருப்புறது இதெல்லாம் இருக்குமானால் ஆத்மாக்களை நாம் இழந்து விடுவோம் அருமையான நாம் ஒவ்வொருவருக்கும் பொறுமை ரொம்ப அவசியம் என்று சொல்லுகிறது காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது கத்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை மிக பெரிதாக இருக்கிறது அருமையானவர்களே அந்த நன்மையை பெறுவதற்கு நாம் பொறுமையை கடைபிடிப்போம் கத்தராயி தேவ நம்மை ஆசிரியை போறாங்க பொறுமை அழந்து விட்டால் நமக்குத்தானே நஷ்டம் பொறுமை அழந்துவிட்டால் நமக்குத்தான் கிடைக்க நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்மை விலகி போய்விடும் எழுதி அக்கிரமங்கள் இவைகளை விலைக்கு உங்களுக்கு நன்மையே வரவட்டாதி இருக்கிறது என்று எளிமையாக சொல்லுகிறார் அதாவது அக்கிரம்தான் விளக்கிற மக்களுடைய ஆசிர்வாதம் நம்முடைய பாவங்கள் தான் நன்மை செய்ய முடியாது நன்மை வர முடியாது என்று வரவட்டாமல் தடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடினால அருமையான கத்தரிக்களாக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் உண்மையை கண்கள் காணவும் இல்லை கேட்கவில்லை உணரவும் இல்லை அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை சிந்திக்க முடியாது அப்படி ஒரு மறைபுற வெளியூர் ஆர்டித்துள்ள ஒரே ஒரு நயா பேசாவுக்காக ஒரு டிசம்பர் மாதம் கடைசி நாள் நான் வந்து ரூம் முழுவதும் பெருக்கி தேடினேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் தண்ணி போட்டு குடிக்கணும் அப்படி என்று தீ என்று கொஞ்சம் ஜாமானம் ஆயிட்டு வந்தேன் அவ்வளோதான் காசு அப்புறம் காசு இல்லை அப்போ ஒரு தீப்பெட்டி வாங்கணும் தீப்பெட்டி வாங்க முடியாது தீக்குச்சி ஒரு பயசாக இருந்தால் பன்னெண்டு குச்சி கிடைக்கும் அப்படி ஒரு பார்க்கலாமா ஒரு பயசாக இருக்கு நான் தேடினேன் ஒரு பைசா அளவுக்கு நம்ம ஒழி இல்லை இல்லையா இல்லையா அதே மாதிரி பழப்பிடி படுத்துருந்தேன் படுத்துவிட்டு பழையபடி எழுப்பி அந்த தீப்பெட்டியை பார்ப்போம் பார்க்கும்போது அது அந்த கிளறுக்கு வெள்ளை இடுக்கக்குள்ள ஒரு சின்ன மருந்தும் ஒரு சின்ன பூனை முடி மாதிரி கொஞ்சம் ரொம்ப இருக்குது அதை எடுத்து கதவுலாம் சண்டெல்லாம் அணைத்து விட்டு அந்த லைட்டில் பொறுத்த உரசனை பட்டனை பிடித்து எங்கே போய் விழுந்துச்சு அதுவும் போயிட்டு பழையபடி படுத்துருந்தேன் பழையபடி எழும்பினேன் பழையபடி எழும்பது எங்கே போய் எழுந்து விழுந்தேன் பார்ப்போம் பார்க்குற அந்த மருந்தில் பாதி எறிந்து பாதி எரியாமல் இருக்கு அதில் ஒரு சின்ன ரோகம் மாதிரி ஒரு முடிய மாதிரி ஒரு திரும்ப இருக்கிறது அதை கையில் பிடித்து கொண்டு உரைச்சி அதை பற்ற வைத்தேன் அலையலோயா பற்ற வைத்த அதில் தண்ணி போட்டு அவர் பெற்ற மாதிரி ஓட்டப்பட்ட மாதிரி சொன்னிருந்தது அதை பொறுத்தி நாலு நாளது கத்திரிக்க நன்றி சொல்ல ஞாபகமாக நான் வைத்திருந்தேன் எதுக்கு சொல்லுகிறேன் ஒரு பைசாவுக்காக நான் டிசம்பர் மாதம் லாஸ்ட் நாள் பிரயாசப்பட்டேன் இல்லையலோயா இல்லையலோயா ஆண்டவர் ஆகிய தேவனுக்காக காத்திருந்தேன் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி காலம் எங்களுக்கு மகிழ்ச்சியான காலம் தானே அது நெருக்கத்தின் காலம் என்றால் பெரிய மகிழ்ச்சின் காலம் கத்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம் அப்படி இருந்தது ஆண்டவருக்கு மையமே அதான் நான் சொல்ல இன்னைக்கு ஆயிரம் லட்சமாக வாங்கி கடவுளுக்காக வாங்கி செலவு பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் சிலையிலுவையா சிலையிலோயா நான் இப்படி கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை எப்பொழுது இப்படியே இருக்காது நான் அடிக்கடி சொல்லுகிறதானே ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு ஊழியம் செய்தோம் வெளியே போனால் ஊசி நூல் பட்டணி கையில் இருக்கும் தைத்து போட்டுக்கொண்டிருக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி கலையலூயா அதில் ஒரு சோர்வும் இல்லை ஒன்றும் இல்லை அதாவது கால்நடையாக பல வருஷங்களாக நடந்து அலைந்து பிரிந்து ஊழியத்தை செய்தோம் அல்லவா அப்போ இந்த மனச்சோர்வும் கிடையாது கலையலூயா அப்படித்தான் இந்த ஊழியத்தை நாம் செய்தோம் எத்தனை வருஷம் இன்னும் நாற்பத்தெட்டு வருஷம் ஆகிறது பாஸ்வோடு சேர்ந்து நாற்பத்தாறு வருஷம் ஓடியோம் அலுவலையா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக யாருமே அடக்கத்துடன் பொறுமை பொறுமையாக இருக்கிறவர்கள் தாழ்ந்து போக மாட்டார்கள் அவர்களை தேவன் உயர்த்துவார் யோசிப்பு பொறுமையாக பதிமூணு வருஷமோ என்ன சொல்லுகிறார்கள் சிறையில் இருந்திருக்கிறார் அவர் சொன்ன தரிசனம் உண்டு நிரமராஜியா நான் காண்பிக்க வேண்டுமே என்பதற்கு துடியாய் துடிக்கும் இல்லையா அதுல பொறுமையா இருக்க வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கு ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கினார்கள் ஒரு ஒரு சிலர் முழு சபையும் உயிராகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது நாம் பெற்ற பிள்ளைகள் சுசிசத்தினாலே நாம் பெற்ற பிள்ளைகள் தான் எங்கும் இங்கேயும் உலக நாடுகளெல்லாம் இருக்கிறார்கள் இளையலுயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்போ பாசி என்ன சொன்னார் என்றார் நான் கண்ணை மூடி நின்ற நேரத்தில் என் வலது இயேசு சுவாமி நின்றார் அவர் சொன்னார் வாய் துறவாமல் மௌனமாயிருந்தேன் பிளாத்துக்கு நான் வாய் துறவாமல் மௌனமாயிருந்தேன் பேச என்று சொன்னார் என் இளையலையா எந்த பெரிய காரியத்தையும் பொறுமையாலே சாதித்து விடலாம் அவர்களை மேற்கொண்டு விடலாம் பிரியமானவர்களை அது அப்படி அணைந்து போய்விடும் அது அப்படின்னால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க பொறுமையை கையாடுங்க பொறுமையின் மூலமாக நாக்குக்கு அதிக வேலை கொடுத்து தேவனை துதிக்கிறதவரை மற்றவர்களுக்கு ஜாஸ்தியை இடம் கொடுக்காமல் இருப்போம் என்றால் அந்த நாவில இறைவன் பேச ஆரம்பிப்பார் அலையலையா நாவ விரைவாய் எழுதுகிறவருடைய எழுத்தாணி போல சுழர்கிறது என்று பக்தர் சொல்லுகின்றார் நாவு எழுத்தாணியை போல சுழர்ந்து வர்றோம் கத்துடைய மகத்துவங்களை பேச கண்டதெல்லாம் பேசிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் தேவனை துதித்தால் அவ்வளவு பவராக நாள் வாரம் முழுவதும் என்றார் ஆலயத்தில் அறிவித்துக் கொள்கின்றேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக கத்தருக்காக காத்திருக்க வேண்டும் சவுரை சாமுவில் அபிஷேகித்து அனுப்பிவிட்டு அவர் சொன்னார் இப்போ நான் வருகிற வரைக்கும் நீ பலி செலுத்த கூடாது நான் தான் வந்து பலி செலுத்துவேன் என்று சொல்லி அனுப்பினார் அப்படி அவன் சொன்னார் அவருக்கு வேறு இருதயமும் கொடுக்கப்பட்டது அவன் போய் அங்கே இப்போ எதிராளிகள் படையெடுத்து வருகிறார்கள் பலி செலுத்தாமல் இத்திற்கு போக முடியாது என்கிற ஒரு காரணம் எப்படி தேவ கட்டளை என்ன என்றால் அதாவது நீ அதாவது நான் வருகிற வரைக்கும் நீ காத்திருக்கணும் பலி செலுத்த கூடாது இவன் அவசரப்பட்டு பலி செலுத்த ஆரம்பித்து விட்டான் இவர் எங்கே மறைந்து நின்று திடீர்னு தோன்ற மாதிரி தோன்றார் பலி செலுத்தி முடியவும் வந்து விட்டார் வந்து அவன் எச்சரித்தார் மதியனமான காரியத்தை செய்து விட்டது ராட்சியவாரி விட்டு வேற அவரால் போறோம் கத்திருக்காய் காத்திருக்கவில்லையே கத்திருக்காய் காத்திருக்காமல் பொறுமை அழந்து விட்டாயே இறங்கி போ சர்வாங்க தகன பணிகளையும் சமாதான பணிகளையும் செலுத்தும்படிக்கு நான் ஒருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் காத்து என்றார் அவன் சாமிகளை விட்டு போகும்படி திரும்பின போது தேவனுக்கு வேலை இதயத்தை கொடுத்தார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீ போ அமலக்கியர்களை மேற்கொள்வாய் கர்த்தர் உனக்கு ஒன்பட்சாயிருந்து மேற்கொள்ள உனக்கு கிருமை செய்வாய் ஆனால் ஒன்று செய்ய வேண்டும் ஒரு ஜீவனங்களை உயிரோடு விட கூடாது என்கிற கட்டளை தேவனுக்கு என்ன வருத்தம் சிறவர் ஜனங்கள் அவர்களுடைய அமிரியருடைய தேசியாக வரும்போது வரக்கூடாது என்று அவர்களை தடை செய்தபடியார் அவர்களை எதிர்த்தபடியார் உங்களுக்கு யுத்தம் தொடருவோம் தடுப்போம் என்று நின்றபடுகிறார் அதை தேவன் மனசில் வைத்திருந்தார் அமலாக்கியர்களை அகற்றுவது சுத்தமாக இருந்தது அதை செய்யவில்லை ராஜாக்களை உயிரோடு பிடித்து கொண்டு வந்து விட்டான் திருப்பி அதோட கொடுமையான மிருக எல்லாம் கொண்டு வந்து அடைத்து வைத்திருந்தான் அதனால் அவன் மீறிவிட்டான் இப்பொழுது இங்கே பலி செலுத்த பலி செலுத்தக்கூடாது என்று கட்டளை கொடுத்த இவன் பலி செலுத்தி விட்டான் சாமுகளுக்காக காத்திருக்கவில்லை என்று நாம் காணுகின்றான் இல்லையா இவனுக்கு மயம உண்டாவதாக அருமையான கற்றல் பிள்ளைகளை என்று நாம் என்ன கவனிக்கிறோம் நாம் காத்திருக்க வேண்டும் இல்லை இலையா எல்லாவற்றிற்காகவும் காத்திருக்க வேண்டும் காத்திருந்துதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு நான் சோத்திருக்கிறேன் இல்லை தேவனுக்கு மயம உண்டாவதாக மூன்றாவதாக எவ்ரேயர் ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்களை ஒருவர் வாசுகிறான் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து வாக்குறத்தை பெ அருமையான கட்டிட பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலேயோ நாம் தேவன் அன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நம்மளுடைய சோர்வுகளை அகற்றிக் கொள்வதற்கு சமத்தில் காத்திருக்கிறது நமக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் எவ்வளவு பெரிது என்பதை நாம் அதை அறிந்து கொள்வதற்காக இது நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது மத்தியிலேயும் அருளப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறும் அவர் காத்திருந்தார் என்று தேவனுடைய வேதம் சொல்கிற முடியினால் தேவனுடைய ராமத்திற்கு மயிம உண்டாவதாக ஹலே இலையா ஹலேலுயா தேவனுக்கு மயிம இப்போ சொல்ல அதிகாரம் முதல அதிகாரம் ஐந்தாவது வாசிக்கலாம் என்னிடத்தில் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் என்றால் தேவன திருப்பணி ஆற்ற வேண்டும் என்றால் நாம் பெற்றுக் கொண்ட இந்த தெய்வீகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும் காத்திருக்கிறதா நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம் வீட்டில் எமர்ஜென்சி லைட் வைத்துக் கொள்ளுங்கள் பவர் குறைந்து வருகிறேன் அவைகள் வெளிப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில காத்திருக்கணும் கருத்தை அதாவது நம்முடைய சீடர்களுக்கு சொன்னார் பிதா வாக்குகள் இருக்கிற அந்த பர்சுத்தாவியை நான் உங்களுக்காக அனுப்புவேன் நீங்கள் பல நாள் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலம் நேரத்தில் காத்திருங்கள் தரித்தருங்கள் என்றார் நாள்ணக்கில் ஒன்று அறிவிக்கல்லை பெற்றே புதிய உருவாக்கு அந்த நாளிலே மூவாயிரம் யூதர்கள் அன்று ரசிக்கப்பட்டார்கள் சந்திக்கப்பட்டார்கள் என்று திருவாக்கு சொல்லுகின்றது அதற்காக ஆண்டவரை நான் சொந்திருக்கிறேன் ஆண்டவர் நம்மை காத்திருக்க செய்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற மனக்கவரைகள் அருமையான கடைசி காலத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் மகா பெரியது அது எப்படி என்று நாம் அறியாமல் கேட்காமல் உணராமல் இருந்து இருந்தாலும் நாம் காத்திருக்கும் போது அவைகள் நமக்கு கொடுக்கப்படும் இன்று காலையில் நான் கேட்ட சத்தத்தில் எனக்கு அநேக காரியங்கள் விளங்கினது விளங்கி கொண்டது மலையின் மேலே இருக்கிற பட்டணம் அறிந்திருக்க எனக்கு கொஞ்சம் படுத்திருந்தேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்து கால மணி வந்தேன் அது வந்து படுத்திருந்தேன் அப்போ டக்கு என்று நான் எழும்பி பார்க்கிறேன் ஒருவரும் இல்லை பெரிய சத்தமாக இருந்தது மழைநீரில் இருக்கிறப்பட்டனம் அறிந்திருக்க மாட்டாது இலையிலேயா கீழே இருக்கிறோம் ஆண்டவராக உயர்த்தப் போகின்றார் செய்ய வேண்டிய காரியம் என்ன நாம் கத்திரிக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் தடமனதாக காத்திருக்க வேண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய பழைய பலகீனங்கள் விசுவாச குறைவுகள் நம்மளிருக்கிற அவிசுவாசங்கள் சரீர பலகீனங்கள் நம்மளிருக்கிற எல்லா தீமைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் மயம காத்திருந்தவர்கள் ஒருவரும் விருதாக போய்விடவில்லை என்று நாம் காணுகின்றோம் அவர் அவசரப்படவில்லை யோசனை எடுத்துக்கொண்டால் அவர் எவ்வளவோ அதாவது பேசி தன்னை நிரபராதியாக காண்பித்திருக்கலாம் ஒருமையோடு காத்திருந்தார் அவருக்கு தெரியும் எனக்கு சின்ன வயதில் ஒரு தரிசனம் இருக்கின்றது பெரிய உணவமான ஒரு தரிசனம் கடவுளை கொடுத்திருக்கிறார் பெரும்போது இடைக்காலத்தில் அந்த காத்திருப்பை சுதனடிப்பதற்காக இந்த காத்திருப்பை குலைப்பதற்காக சோர்மடை செய்வதற்காக பல சூழ்நிலைகள் வரும் நான் பொறுமை இழந்துவிடக்கூடாது பொறுமை இழந்துவிடக்கூடாதுவான்கள் என்கிறோமே என்ற பிரகாரம் அந்த பாக்கிவான்களுடைய வரிசையில நான் இருப்பதற்கு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கத்திர திருவாக்கு சொல்லுகிறபடினால நான் சோத்திருக்கிறேன் ஹலே இலையா காத்திருந்தார்கள் ஒன்று திறந்தவரும் பல நாள் கற்பிக்கப்படுவரைக்கும் எரிசலமில்லை காத்திருங்கள் ரெண்டாவதிகாரம் அப்போ ஒன்று முதல் ஒருமப்பட்டு வந்திருந்த பலத்தை சடுதியாய் ஒரு முழக்கம் வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர் எல்லோரும் தங்களுக்கு தந்திர வெவ்வேறு பேச தொடங்கினார்கள் பண்டிகை வந்தது அந்த பண்டிகைக்கு உலகத்தில் எல்லா யூதர்களும் அந்த நாளில் சொல்லவில்லை எத்தனை நாள் கழித்து கிடைக்க பண்டிகை கிடைக்கும் என்று சொல்லி இருக்க அது காத்திருப்போ மாதமோ வருடமோ எவ்வளவோ இருந்தாலும் காத்திருக்கிறது கீழ்படுகிற காரியம் அப்படியே இவர்கள் காத்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் ஒன்பது எட்டு ஒன்பது நாள் கிளாகிவிட்டது ஒன்றுமே இல்லை பத்தாவது நாள் பந்து வருஷம் நாள் வந்த போது எல்லாருமே பரசுத்தாயினர் வந்து நிறைகிறார் நிரப்பப்பட்டார்கள் கச்சிட பிள்ளைகள நாமும் கச்சிட சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார் அப்படின்னால அவருடைய அருள் இல்லாமல் ஒன்றும் செய்ய நம்மளால் இயலாது அப்படிப்பட்ட விஷயம் தெரிந்துகிட்டவர்கள் கிடைக்கிற கொஞ்ச நேரமா இருந்தாலும் சரி அவர்களை தேவ சமூகத்தில்தான் பார்க்க முடியும் எங்கேயாவது கதை பேசிக்கிட்டு மாட்டாங்க அதை யாரையாவது கூப்பிட்டு வைத்து பேசுறதுக்கு அவருக்கு எடுத்து இவருக்கு எடுத்து பேசுறதுக்கு விரும்ப மாட்டாங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் போய் ஓடி போய் ஆண்டுடைய பாதத்தில் அந்த கரண்ட் சார்ஜ் ஆகிட்டே இருக்கு ஆண்டைய பாத்துக்கு போன உடனே அங்கு கரண்ட் இங்கே பாஸ் ஆகி நம்மை நிரப்பிக்கொண்டே அது இருக்கும் இல்லையா அவர்கள் பரிசுத்தாக இறங்கின உடனே அங்கே என்ன ஆயிற்று ஆச்சரியமான காரியங்கள் அவருடைய ஜென்ம பாசங்களை பேசுகிறார்கள் பேச கேட்கிறார்கள் படிப்படி சூழ்கே போகாத மக்கள் இவர்கள் நம்முடைய பேசுகிறார்களே கத்தராய காத்திருக்கும் போது நமது வாழ்க்கையில் அப்படி நடக்கும் அப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் அருமையான கத்திரப்பிள்ளைகளை பரிசுத்தாவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் பரிசுத்தாய் பெறுவதற்கு பரிசுத்தாய் நான் பெற்றிருக்கிற இந்த அளவு மாத்திரம் அல்லது என்று ஏராளமான அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது அவர்களை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்ற அருமையான கத்தனை பிள்ளைகளே தடை செய்கிறதும் ஏழை மக்கள் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் பட்டதாரிகள் நமக்குள்ள பட்டதாரிகளா இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் என்னதோ கண்ணன் சொல்லுறாங்கிற மாதிரி சிலர் இருக்கிறத நாம் அறிவோம் அருமையானவர்களே பேகளை கொண்டுகின அதுக்குத்தானோ என்று நான் நினைக்கிறேன் விலகினர்களா இருக்கிறவர்கள் பலன் செய்ததுதான் தேவ பலனாக இருக்கும் இல்ல ஏற்கனவே அவர் பெரிய பலசாலிதான் என்று சொல்லுவார்கள் இப்படி எல்லாருமையான கற்ற பிள்ளைகளே வேதம் என்ன சொல்கிறது அவர்கள் எல்லாரும் இறங்கினார் மகிமைப்பட்டது என்று நாம் காணுகிறோம் காத்திருப்போம் தேவருக்காய் காத்திருக்கிறவர்கள் மத்தியில என்ன நடக்கும் என்று அவர்களுக்கே தெரியாது கத்திர பெரிய கிரிகளை செய்வார் செய்வதற்காக தான் நம்மை காத்திருப்ப நேரம் போதாது நேரங்களெல்லாம் விரைவு சமூகத்தை தேடுங்க காத்திருங்க நன்மையானவர்களை கர்த்தர் செய்வோம் என்று வாக்கள்கிறார் அதற்காக ஆண்டு நான் சொந்தரிக்கிறேன் தேவனுடைய மைமாவதாக தேவனுக்கு மைமால் கற்ற சமுதிரம் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்று கர்த்த நமக்கு தருகிற ஆலோசனை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் நாமும் அந்த நிலை அடைந்திருந்தால் தான் பிறருக்கு சொல்ல முடியும் எனக்கும் இப்படி பிராஞ்சில் இப்படி இருந்தது சபையில் இருந்தது இப்படி இருந்தது பொறுமையோடு காத்திருந்தேன் அதாவது சில காரியங்கள் சிலவற்றை திருத்த முடியவில்லை சில காரியங்கள் ஏற்குமாறாக இருக்கும் பொறுமை தான் முக்கியம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் மனைவி ஏற்று வைத்து பேசுவா பொறுமையோடு காத்திருங்க கணவர் தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுகிறாரோ பொறுமையோடு காத்திருங்க பிள்ளைகள் நான் விரும்புகிற நிலைக்கு வரவில்லையோ காத்திருங்க சொல்ல வேண்டிய இடத்துல நாம் சொல்லுவோம் அது எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொன்னாங்கன்னு என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அப்போ பணத்தை பற்றி பேசிடுது சொன்னா திரவு இல்லையிலா அந்த கெஜனா அவருடைய இரவுகளை நம்ம கையில இருக்கு தேவைப்படும் போது தருது தேவையில்லாம் பூர்த்தி ஆக்கப்படும் நான் சில மாதங்களாக இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் இல்லையிலா எனக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யணும் சபையில கஷ்டப்படுகிற மக்களை கண்டாலும் அவர்களையும் தாங்கணும் எல்லா பாடங்களும் நமக்கு இருக்கிறது ஆனால் அவைகளை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்ய திருவதை சொல்லிகிட்டு வருகிறார் இல்லையில தேவன் செய்கின்றார் அதற்காக நான் ஆண்டு வரைக்கும் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய அருமையான மூத்த ஊழியர்கள் சோதரர் சோதரிகளுக்கு தெரியும் என்னுடைய பாக்கெட்டில் பாசருடைய காலம் வரைக்கும் மரணம் வரைக்கும் எனக்கு பாக்கெட்டில் காசு இருக்காது தேவையும் இல்லை என்னுடைய தேவையை அவர்களே பூர்த்தி செய்கிறார்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள் அப்படி நான் ஒரு பாரமற்ற பொறுப்பு உண்டு பாரமில்லாத நிலையில் நான் இருந்தேன் அப்படி தான் இருந்தேன் அதே சில வேளையில் காணிக்கை நேரத்தில் எலும்பி காணிக்க காசு எடுக்க போறேன் எல்லாம் மறந்து என்னுடைய பிளக்கு வந்து நாற்பத்தி ஆறு எட்டு வருஷமாக காணிக்க மாட்டை தொடங்கும் போது எனக்கு காணிக்க காசு கொடுப்பார்கள் இல்லையா இல்லையா அப்படி நான் வளர்க்கப்பட்டவன் மகிமே என்னுடைய பாக்கெட்ல காசு உடைத்த எவ்வகையிலையும் தொய்ந்து போகாமல் செய்வதற்கு ஆண்டு பலன் அளிக்கிறார் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம் அப்போ கர்த்தாக காத்திருக்கிறதில் சோர்வடைவார்களா புதுவலந்து கழிவுகளை போலிகள் எடுத்து எழும்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறது அந்த ஸ்டேஜ் விளாக்கத்திறமை வைத்திருக்கிறதற்காக ஆண்டு அவருக்கு நன்றி சொல்வோமாக இளையிலேயா இளைய இலையா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எவரே பதினோராம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கின்ற வேளையில் வாக்குள்ளஈ கோடங்களிலே குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமியை கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் எங்க காத்திருக்கிறார் கட்டி உண்டாக்கிற அசுபாரங்களோட நகரத்திற்காக அவர் காத்து பக்தர்கள் இந்த மருமையை பற்றி சரியாக தெரிந்து விட்டார்கள் என்றால் இந்த பூரோகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு குப்பையாக போய்விடும் அனைவருக்கு அதை விட முடியவில்லை அது அவர்களை பிடிக்கிறது அதாவது ஆற்றில நிறைய தண்ணீர் வரும்போது நிறைய தண்ணீர் வரும்போது பக்கத்துல குடிசா குடிசை அடிச்சு கொண்டு வந்துடும் அப்போ அந்த பக்கத்துல உள்ள பெரிய பட்டண மக்கள் அவங்க நேருக்கு ஆற்றில தண்ணீர் வரும்போது இந்த மலையிலிருந்து தண்ணீர் வருகிறதுனால பலாப்புலாம் இது எல்லாம் வந்துடும் அதுல வந்துடும் அதனால அதைக்குவாங்க வீடுகள் உள்ள பாத்திரம் பண்டை பாத்திரம் இதெல்லாம் அவருடைய பழக்கம் இப்படி இருக்கும் ஒரு தாயும் மகனும் ஆற்றங்கரைக்கு போனார்கள் போய் அவர்கள் இப்படிப்பட்ட கரைகளை புறக்கிட்டு இருக்கும் அங்க வந்து கம்பளி மாறி ஒன்று வந்தது கம்பளி மாறி ஒன்று சுட்டிட்டு வந்து கம்பளி வருதுன்னு சொல்லி ஆகும் என்று அந்த பையன் கையை வைத்துட்டான் கையை வைத்த உடனே ஒரு இன்னொரு கையை வந்துட்டு நான் விட்டுட்டேன் அருமையான பாவத்துறை பால்போல் பருகிறார்கள் திருப்பி விட வேணும் என்று சொன்னாலும் அது இவரை எழுத்து கொண்டு போயிடும் இவளை எழுத்து கொண்டு போயிடும் இவ்வளிகால விருப்பம் இருக்கு இல்லையா ஆற்றுல ஒரு என்ன கிடைக்க பிறக்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணெய் இருக்கிறதுனால அது கொண்டு போயிட்டு அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் கற்றுடைய காரியமாக என்ன நான் யோசிக்கிறோம் கத்தர்க்காக காத்திருக்க வேண்டும் இல்லையா இல்லையா ஆபுரங்க ஒரு பெரிய ஜமீன் பெரிய ஆள் வேலைக்காரர்கள் உண்டு நிறைய மிருக ஜீவன்கள் உண்டு எல்லாம் இருந்தது பெரிய பட்டணத்தை விட முடியும் அவ்வளவு பெரிய மனிதன் வாக்கு தமிழர் ஈசாக்கூட யாக்கு கூடங்களிலே கூடியிருந்தார் தேவன் கட்டி உண்டாக்கின அந்த நகரத்துக்கு என் ஆண்டவர் அந்த நகரத்தை அந்த தேசத்தை அந்த மாளிகையை நான் என்று சுதந்திர அதற்கு காத்திருக்கும் போது இங்கே உள்ளது சேர்த்து நமக்கு கொடுக்கப்படும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதியது புதியது வாக்கு தந்து கொண்டே இருக்கின்றார் தந்து கொண்டே இருக்கிறார் நிச்சயமாக அவர்கள் அத்தனையும் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது ஹலே லுய்யா அருமையான காத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் தேவன் அவன் சொல்லிவிட்டால் நிச்சயமா அதை செய்வா நாம் இதற்குடையில என்ன துன்பங்கள் துயரங்கள் பலாப்புகள் எது ஏற்பட்டாலும் சரி தேவனுக்காய் காத்திருப்போம் ஹலே லுய்யா பத்து பிள்ளைகளை ஒரே நாளில் இழந்தார் அப்படி விட்டு என் ஆட்கள் என்றைக்கு வருமென்று காத்திருக்கிறேன் லே லுயா நாள் வந்தது மீண்டும் பத்து பிள்ளைகளையும் அவர் அடைந்தார் லே லுயா பத்து பிள்ளைகளை அடைந்தான் என்று விதத்தில் நான் பார்க்கிறோம் நான் பாஸ்ட்ரடிக்கிட்டு சொல்லுவார்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ரெண்டு மடங்காக கொடுத்துருக்கிறேன் பிள்ளைகளை ஒரு ஒரு மடங்கு தானே கொடுத்துருக்கிறீர் என்று கேட்டேன் ஒரு நாள் ஆண்டவர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார் அதாவது மற்றவைகளெல்லாம் அழிந்து போகிறவைகள் மிருக ஜெல்லாம் அழிந்தது புதுசாக அதனால அவருடைய பிள்ளைகள் பத்து பேரும் என்னோடு இருக்கிறார்கள் பரலோகத்தில் இருபது ஆச்சு பத்து இங்கே பத்து இருபது பிள்ளைகள் ஆகிவிட்டது கவலைப்படாது என்று கருத்து சொன்னார் அவ்வளவு பெரிய இழப்பிலேயும் அவ்வளோ பெரிய நஷ்டத்திலேயும் அவர் தேவனை தூசிக்கவில்லை தேவனுக்காக காத்து கொண்டே இருந்தார் யோசித்து பார்த்தா அவ்வளவு பெரிய ஒரு மனிதனுடைய தாழ்மையை பாருங்க காத்திருப்ப பாருங்க அதாவது ஒரு வீட்டுக்கு மூன்று பேர் வர்றாங்க இந்த மூன்று பேரை வந்தவர்களை ஏற்றுக்கொண்டார் அவர் வழிபோக்கு அந்நீர்களை உபசரிக்கிறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றாள் ஆனால் அவர்களை அழைத்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து கால்களவை தண்ணீர் கொடுத்து வீட்டு முன்னாலே நின்ற ஒரு மரத்தடியில வேறுல உட்கார வைத்தார் ஒரு சேருக்கு கூட காசு இல்லை இல்ல சேரோட வாங்கல எந்த எதுவும் பண்ணலை சேரும் வாங்கலை வீட்டுக்குள்ளே அவருக்கும் அவங்க அந்த அம்மாவுக்கும் தான் இடம் இருக்கும்போது ஒரு சின்ன கூடாரம் கூடாரங்கள் தானே கூடியிருந்தேன் அவர் வெளியே மரத்தண்டியிலை உட்கார வைத்து கழுவி அவர்களுக்கு நல்ல உயர்ந்தரக ஆகாரத்தை கொடுத்து அனுப்பினார் இல்லையிலா கத்தருக்காக காத்திருந்தது அந்த வீட்டிற்கு பரலோசத்திற்காக கை கைகளினால் கிடம்பட்ட அந்த அச்சுமாரம் நகரத்துக்கு அவர் காத்திருந்தார் வர் இந்தமைக்குரிய நன்மையிலே கொடுத்தார் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா அவருக்கு அவர் காத்திருந்தார் அடுத்த வருஷம் வருவேன் மனைவி ஒரு புத்திரனை அணைத்து கொண்டு இருப்பார்யா பெற்றுக்கொண்டார் என்று நாம் காண்கிறோம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் வேஸ்டாக ஆதரவு எந்த விஷயத்துல காத்திருக்கிறோமோ அந்த விஷயத்துல கர்த்தர் தலையிட இருக்குன்னு தமிழே பிள்ளை எடுக்கின்ற வாக்கு தத்துவம் இல்லையிலோயா தவறான சொந்தையுடையவர்கள் தவறான நோக்கத்தோடு அப்படி காத்திருப்பதல்ல தெய்வீக காரிகளுக்காக கிருமைகளுக்காக வரங்களுக்காக வல்லமைக்க இந்த பழைய வாழ்க்கைகள் தொடர்ந்து கற்றோடு உறவாடுவதற்கு யார் யார் யார் யார் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் நிரப்பப்படுவார்கள் அருமையான கத்திர பிள்ளைகளே நமக்கு தேவன் காத்திருக்கிற நமக்கு எல்லா பிரேகரணத்தையும் மாற்றி போடுவார் ஹலே புது பலனை தருகிறவன் ஆண்டவர் மா வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு ராத்திரி எனக்கு மத்திய முக்கால் நான் வீட்டுக்கு போயிருந்தேன் நான் எடுத்துக்கிட்டு ஜீவமெண்ட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது எனக்கு ஃபோன் வந்தது ஃபோனில் என்னுடைய மருமகா பேசிச்சு தாண்டி வந்து உயிரெற்று போய் மூச்சமில்லை சுவா சுவாசமும் இல்லை அப்படியே இருக்கிறாரு ஒன்றுமே இல்லை கூப்பிட்டா சத்தம் இல்லை கண்ணு மூடி போச்சு என்று சொன்னார் ஜீபாண்டியனால் உடனே தூக்கி விட்டு ஆஸ்பத்திரிக்கு போவதில்ல தேவையுடைய மனித இடத்துல சொல்லி ஜபம் பண்ணுவோம் காத்திருந்தாரு போக ஜபம் பண்ணின பண்ணி முடிக்கவும் பேசினார் இன்றைக்கு கற்றுடைய கிருபின் ஆலயத்துக்கும் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கார் ஆண்டவருக்கு நன்றி கற்றுக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல அடைந்து எழும்புவார்கள் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் நமது தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் இதற்காக நான் அன்றோருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இந்த ஆபரகம் தேவனால் கட்டப்பட்ட அந்த வீட்டிற்கு காத்திருக்கிற அவர் குடிசை போதும் என்று கூடாரத்தில் குடியிருந்தார் வாக்கு ஈசாக்கும் இருக்கின்றார் அப்போ கூடாரத்தில் தான் குடியிருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம் இல்லையிலயா அவர்களுக்கு இந்த லோகத்தில் உள்ள காரியங்கள் மேல் நாட்டம் இருக்காது இல்லை இல்லையா நம்ம பாசனம் நினைத்திருந்தால் பிள்ளைகளுக்காக எத்தனையோ வீட்டை கட்டி விட்டுருக்கலாம் அவர்கள் எத்தனையோ கோடிகளை கத்தளத்தில் வாங்கி இந்த ஊழியத்தில் செலவு பண்ணியிருக்கின்றார்கள் அல்லது ஒரு பூமியை வாங்கி போடுவோம் அதில் பிள்ளைகள் வந்து வைப்பினால் வீடு கட்டி கிடட்டும் அதையும் அவர் விரும்பவில்லை அந்த அம்மா மறிச்ச பிறகு அதை பெட்டி பார்த்தால் ஒரு பழைய சாலையும் கொஞ்சம் அவ்வளோதான் பரவாயில்லை பாஸ்டர் அந்த துணி எடுத்து கொடுத்தாலும் அந்த துணியில் அவருடைய கையில் கொடுப்பது அவருடைய வழக்கம் பாஸ்டர் கேட்டால் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் வலதுக்கு சிறிது கிடது கே தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது அல்லவா என்று சொல்லிவிடுவார்கள் எப்படி தானே பாஸ்டருடைய வாழ்க்கையை தானே இன்னைக்கு ஒரு மருமகனுடைய வீட்டில் குடியிருக்க வைத்து விட்டு அவர்கள் பரலோகத்தை போயிருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு பரலோகத்தை தான் பர்லோகம் தானே தேவர் கட்டி உண்டாக்கின ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது அந்த மாளிகைக்கு போவதற்கு தான் இங்கே நாம் ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறோம் இல்லையலா தேவனுக்கு மயிமை யோபின் பொறுமையை கவனித்து பாருங்க ஆபரகாம் உடைய காத்திருப்பை கவனித்து பாருங்க திருவசனம் சொல்லுது இத்திரையோ பெருசத்துவான்கள் தேவனுக்காய் காத்திருந்து அவர்களை அடைந்து கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம் அலே இல்லையா தேவனுக்கு மையம் கொண்டவர்கள் ஆனப்படி நாள் கர்த்தருக்காய காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் உண்டுமணி கண்கள் காணவும் இல்லை கேட்கவும் இல்லை செவியால் அவங்களை உணர்ந்து கொள்ளவும் இல்லவே இல்லை தேவனுக்கு மயமே அப்படின்னா தான் எல்லாரும் ஆயத்தமாகிருவாங்களே அதற்காக அல்ல தேவனை நம்பி தேவனை சார்ந்து யார் இந்த விசுவாச ஓட்டத்தில் வருகின்றார்களோ அவள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை என்று வேணும் சொல்லுகிறது வெட்கப்பட கத்திர விட மாட்டான் அவளை கத்திர உயர்த்துவார் கத்தருக்காக காத்திருப்போம் மூன்று பேரை மூன்று சம்பவத்தை பார்த்தோம் ஒன்று கத்தரிக்காய் காத்திரு கத்திரிக்காக பொறுமையுடன் காத்திருந்த என்னிடமாக சார்ந்து கோபடவில்லை கத்தரிக்க காத்திருக்கிறவர்கள் பழைய பலனை அகழ்ந்து புதுபலன் அடைவார்கள் ஓடினாலும் இடைப்பிள்ளையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் என்று கற்றி வாழ்த்து சொல்கிறது அவர்களாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குறதை பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது ஹெலே இல்வியா இலையா தேவருக்கு மயி இல்லாதனால அப்படி இருக்கலாம் சிலர் இவருக்கு எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது இருந்த வந்த விருந்தினரே வந்த அறத்தடியில் தான் உட்கார வைத்தார் என்று நாம் வந்தவர் மூன்று பேரும் பெரிய வாழ்க்கையார் அதில் ஒன்று இயேசு கிறிஸ்து என்று நாம் காணுகின்றோம் நம்முடைய மனநிலையும் அப்படி இருக்கட்டும் வீட்டில் வீடுகள் வீடு கிட்டாதனால புருஷமாக சண்டை வாடகைகளில் எடுத்திருந்தால் வசதி இல்லை என்று இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா அதற்கு தான் இங்கே எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பேன் தேவனுக்கு மயமே உட்பட கற்றிருப்பில்லை கற்ற சமூகத்திலே காத்திருப்போம் பொறுமையாகி காத்திருப்போம் நம்முடமாக சார்ந்த நம்முடைய கூப்பிடுதல்களை கேட்டு நமக்கு அந்த அன்பு காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது ஹெலியலுவையா பொறுமை அளந்தவர்களை சொல்லுவார் இந்த தயிர் கிடைகிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மோர் கிடை அதில் தயிர் இது வேறு வெண்ணை வேற இது வேறையா பிரிச்சி அவர் மற்ற வச்சு இப்படியே அழப்பிகிட்டே இருப்பாங்க அதில் தாகிதாகி இதாகி அந்த நெய் வெண்ணையெல்லாம் மேலே மதக்காங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டேம்மா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீதை பின்னா அம்மா சேர்ற மாதிரி செய்துகிட்டே இருக்குது அதில் மேலே இப்படி வரும் வரும்போது அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க போயிருக்காங்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்க இதை சுற்றி சுற்றி பார்த்து அவங்களோட அனுபவம் எண்ணெய் வெண்ணை கூடி வரும்போது கோபம் தாங்க முடியாமல் அந்த கையில் எடுத்து ஒரே அடிப்பான்னு இதெல்லாம் உடைந்து நொறுங்கி அவ்வளோவும் போச்சு வெண்ணையும் கிடையாது மோரும் கிடையாது நெய்யும் கிடையாது ஒன்றும் போச்சு அது சண்டு வருஷம் நேரம் பிறண்டு வருகிற நேரத்தில் பொறுமை அளந்து உடைத்து போடுகிறது போல் எத்தோட பிள்ளைகளை நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கிறீர்கள் கத்திர நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது கத்திர நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது ஆனால் அப்படினால மனைவியை அடிமை போல் நடத்து புருஷனை அடிமை போல் நடத்தும் பிள்ளைங்களை சரியான கண்டிப்பில்லாமல் வளர்த்து இதெல்லாம் கட்சனுக்கு வருத்தமான காரியம் அந்த அப்படினால நாம் இதை கவனித்து உதவி செய்வார் கர்த்திற்காக பொறுமையுடன் காத்திருப்போம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களுக்காக காத்திருப்பீர்கள் நானும் காத்திருப்பேன் தேவனுக்கு மயிமை பொறுமையோடு கர்த்த நியமித்திருக்கிற நாள் எது நமக்கு தெரியாது அந்த நாளிலே அவர்களை கர்த்த நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் கர்த்தன் வார்த்தையை அவசியம் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய நாகர்கோவில் இரண்டு பூஜ்ஜியம் சானல் கரை மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா